நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஈரான் நாட்டின் அட்னான் அல் இரண்டு இந்திய ஆயுர்வேத மருந்து அறிவியல் ஆய்வு நிறுவனம் குஜராத்தில் உள்ளது மூன்று கொனார்க் சூரிய கோவில் ஒரிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எங்கு உள்ளது இரண்டு சாக்சபோன் இசைக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் 3. தண்ணீருக்கு அடியில் உள்ள ஒலியை அளக்கும் கருவியின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி